வாசல்கள் கீழே உள்ளது என்று அ அவர்கள் கூறியதாக என் தந்தை கூறினார்கள் அப்போது எளிய தோற்றம் உள்ள ஒரு மனிதர் எழுந்து அபு மூசா அவர்களே இதை நபி அவர்கள் கூறும்போது தோடர்களிடம் திரும்பி நான் உங்களுக்கு பின்பு தன் வாலின் உரையை தூர இணைந்துவிட்டு தன் வாலுடன் எதிரிகளின் அணியின் பக்கம் சென்று தான் கொல்லப்படும் வரை போரிட்டார்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு